அனைவருக்கும் வணக்கம் மே இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நட்டிணை பொதறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக கீழ்பாடி அரசியலர் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவன் ச வெங்கடேசன் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடை ஒன்று உட்கல் சமவெளி ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது இரண்டு ஆசியாவின் ரெட் ஆய்ட் அழைக்கப்படும் இடம் சென்னை மூன்று இந்திய கல்வி முறை ஆறு ஆண்டுகள் நிலை கொண்டது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்தியாவில் ஜிஎஸ்டி எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது இரண்டு ஸ்வச் பாரத் அபியான் திட்டம் இந்திய பிரதம மந்திரியால் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொதுத் தேர்வில் எத்தனை கட்சிகள் போட்டியிட்டன இன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடையை நாளைய நற்றிணை பொதறிவுக்குவியல் நிகழ்ச்சியில் காணலாம் அனைவருக்கும் நன்றி